வணக்கம் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டாக்டர் அலகப்பா கலன்மி பள்ளியில் இருந்து வகுப்பு படிக்கும் விஜய்ஹரி நேற்றைய புதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜிக்கு இரண்டாயிரத்தி பதினொன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டு சமீபத்தில் அருணாச்சல பிரதேசம் அரசியலமைப்பின் ஆறாவது பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு வேண்டி ஒரு தீர்மானத்தை இயற்றியுள்ளது மூன்று இந்தியாவின் பெண்களுக்கான முதல் சர்வதேச வர்த்தக மையம் கேரளாவில் அமைக்கப்பட இருக்கிறது இனி இன்றைய பதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது இரண்டு இந்தியாவில் எங்கு அதிகமாக செம்பு கிடைக்கிறது மூன்று அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் இது நன்றி